जननी सर्वमंगला ம் காந்தோோ மாதோய் नित्यं தவிரே கஜரானூயம் விபுதைவேத பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமூரீஸ் ஸ்ரீதிணாந்திரம் டைபாயன சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமாத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தோஸ் மாதுச்சமேவ மேவிரவிணம் மேவே சர்வம் மமதேவோ விதாயோ வம்ச ஷிபியோ மோ நமோ குருப்பலவரோவ ஸ்ரீஹரிம் பரமாந்த உபதுஷ்டாரமீசரோ காரணம் தம் நமியம் சாத்தீய பிர யஸ்யமோ பரானந்த கிரிதே தியஞ்சித்மவலோக்கோ மக்தூ சத்யோ மோட்சமயோயா ஆச்சாரியர் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை எல்லாம் உபதேசித்த பிறகு அந்த சாரத்தை ஆழமான மனசில் வைத்து கொள்வதற்காக உபாயத்தை சொல்றார் விஷயம் என்ன கேட்டால் பிரம்மத்தையே தியானம் பண்ணி கொண்டிருங்கள் அதான் விஷயம் எப்பவும் பிரம்ம இருக்கட்டும் விவகாரம் பண்ணி சரி விவகாரம் பண்ணாம உட்கார்ந்துருந்தாலும் சரி எப்பொழுதும் மனசு பிரம்ம சிந்தனையிலேயே இருக்க பழகட்டும் அதுதான் விஷயம் அது ஏதோ நிதித்தியாசனத்துக்கு அங்கங்களை சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கார் ஏதோ இதெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் யோகசாஸ்திரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போய் இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிற விஷயத்தை வாழ்க்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் பண்ணலாம்கிற கருத்தில் ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணுறாரு இங்கே பார்த்துட்டோம் அதாவது மொத்தம் பதினைந்து அங்கங்கள் இந்த பதினைந்து அங்கங்களுக்கும் யோகசாஸ்திரத்தில் வேறு வேறு அர்த்தம் இருக்குது இவர் என்ன இந்த பதினைந்து அங்கங்களும் பிரம்ம தியானந்தான் அப்படிங்கிற அர்த்தத்துல கொண்டு போறார் ஆக நம்ம பார்த்தோம் நூத்தி ஸ்லோகம் வந்து எல்லாம் பிரம்மம் ஞானத்தினால சர்வம் பிரம்மேதி விஜானாத்து எல்லாம் சம்யமம் பண்றது இந்திரிய கிராம எல்லா இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் பிரம்மன்தான் அப்படிங்கிறதன் மூலம் இந்திரிய நிகிரம் ஆக ஆசையோட தனித்தனியாக வித்தியாசமாக பார்க்கலை இது வந்து டேஸ்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டேஸ்ட் இருக்கலாம் ருச்சின்னு பார்த்தா இதில் எவ்வளோ ருச்சி இருக்குது நிறம்னு பார்த்தா எத்தனை நிறம் இருக்குது நிறம் வந்து நமக்கு தெரிஞ்சு ஏழு நிறம் அந்த ஏழு நிறத்தை எவ்வளோ விதமாக பண்ணுகிறார்கள் அதே மாதிரி மனம் அதே மாதிரி ஒலி எல்லா ஒலிகளும் வித்தியாசமாக இருந்தாலும் எல்லா ஒலிகளுக்கும் ஆதாரம் பிரம்மன் எல்லா ருச்சிக்கும் ஆதாரம் பிரம்மன் அப்படி ருச்சியெல்லாம் ஆதாரம் பிரம்மன் ருச்சியை வியாபிச்சிருக்கிறது பிரம்மன் இப்படி எல்லாம் நம்ம எல்லாமே சர்வம் பிரம்மமயம் நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டுக்கணும் நிறங்கள் அனைத்தும் பிரம்மம் ஒலிகள் அனைத்தும் பிரம்மம் மனங்கள் அனைத்தும் பிரம்மம் சுவைகள் அனைத்தும் பிரம்மம் ஊறுகள் அனைத்தும் ஊருன்னா தொட்டு உணர்ந்து பார்க்கறது அனைத்தும் பிரம்மம் இப்படி சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மேதி விஜானாத் இந்திரிய கிராம சம்யமஹா அதுவே யமஹா என்று இதுவே யமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோம் அப்புறம் அடுத்தது நியமம் என்னதுன்னா எப்பவுமே பிரம்ம லட்சணங்களை சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் பிரம்ம வெத்திரிகமான விஷயங்களை பற்றி சிந்தனை பண்றத விடணும் அதுதான் நியமம்னு ஆக பிரம்ம லட்சண சிந்தனம் சஜாத்திய பிரவாக பிரம்ம விலக்ஷண சிந்தன திரஸ்கிருத்திஹி விஜாத்திய திரஸ்கிருத்திஹி அதுதான் நியமம்னு சொன்னார் இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்துருக்கோம் அடுத்தது கடைசியா பார்த்தது என்னதுன்னா நகைய தியாகம் பண்ணு அலைய தியாகம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் அலைய தியாகம் பண்ணு நகைய தியாகம் பண்ணு ஆடைய தியாகம் பண்ணு அப்படின்னா அப்புறம் என்னது குடத்த தியாகம் பண்ணு அது மாதிரி நாமரூப ஜகத்த தியாகம் பண்ணு துவைத்த தியாகம் பண்ணு அத்வைத சத்தியத்தை தரிசிப்பதன் மூலம் துவைத தரிசனத்தை தியாகம் செய்வாயாக இந்த தியாகம்தான் பெரியோர்களால் பூஜிக்கப்படுகின்ற தியாகம் இதுக்கு மேலே தியாகம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லவே இல்லை மற்ற தியாகமெல்லாம் வந்து வரையறுக்கப்பட்டதை தியாகம் செய்கிறோம் இங்கே வரையறுக்கப்படாத வஸ்துவை புரிந்து கொண்டு அதன் மீது வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்தையும் தியாகம் செய்கிறோம் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த வரையறுக்கப்பட்டிருக்கிறத தியாகம் பண்றோம் வரையறுக்கப்படாத பொருளை அறிந்து கொள்வதன் மூலம் வரையறுக்கப்பட்டிருப்பவைகளெல்லாம் தியாகம் செய்கிறோம் அபரிச்சின்ன அத்வைதான பரிசின்ன பேத துவைத்த விஷயங்களை தியாகம் பண்றது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் ஞானயன தியாகா அறிவால பண்ற தியாகம் சந்நியாசங்கிறது சடங்கு தியாகம் பண்றேங்கிற ஒரு சடங்கு அப்புறம் வீட்டை தியாகம் பண்ணுறேன் அம்மா அப்பாவை தியாகம் பண்ணுறேன் சொந்தக்காரங்களை தியாகம் பண்ணுறேன் மனைவி மக்களை தியாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற தியாகமெல்லாம் அது என்னது அது ஒரு வரையறைக்குட்பட்டது ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் ஒரு நாம் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை எந்த இடத்துக்கும் போகிறதும் இல்லை எந்த இடத்துக்கு போ வர்றதும் இருக்கிற இடத்துல இருந்துட்டே எல்லாத்தையும் என்ன பண்றோம் இருக்கிற இடம் ஏது அது அடுத்த கதை அது எல்லாத்தையும் தியாகம் பண்ண இடத்தையே தியாகம் பண்றோம் வரப்போகுறது அடுத்த ஸ்லோகம் அதுதானே அதுக்கு அடுத்தது கடுத்தது அதுதான் வரப்போகுது ஆக தேசத்தியாக காலத்தியாக வஸ்து தியாகா சுருக்கமாக இது அறிவால பண்ற தியாகம் இந்த தியாகத்தினுடைய பிரயோஜனத்தை நம்ம மாத்திரம் மனசுக்குள்ள அனுபவிக்கலாம் வெளியில வேஷம் எல்லாம் போட்டோம்னா இது தியாகம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற அடையாளத்தை காட்டுறது இந்த தியாகம் எல்லாம் வெளியில ஒருவேளை தெரியலாம் ஏதோ தியாகம் பண்ணியிருக்காங்க போல் இருக்குன்னு ஆனா இந்த தியாகம் நமக்குத்தான் தெரியும் நம்ம தியாகம் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்பப்ப விருத்தி வர வர துவைத்த விற்த்தி வர வர அதை உடனே தியாகம் பண்றோம் மித்தியா உடனே நெகேட் பண்ணிகிட்டு இருக்கும் ஆக இது உடனே மோ அப்பவே நிம்மதியை கொடுக்கும் சத்தியோ மோக்ஷமயா எதா சத்யா மோக்ஷமயா மற்ற சாதனங்கள் எல்லாம் எப்பவோ மோட்சம் வரலாம் இது உடனே மோக்ஷுவரூபங்கிறார் இந்த தியாகமே முக்தி அப்படிங்கிறார் இதுவும் அப்படித்தானே மோக்னா என்ன விடறேன் அர்த்தம் மோக்வுக்கு ஆகையினால விடுறது அறியாமையை விடுகிறேன் இந்த வேற்றுமைகள் எல்லாம் உண்மை என்கின்ற அறியாமையை விடுகிறேன் என்னுடைய அனுபவங்கள் அனைத்தும் துவைத்த அனுபவம் வேற்றுமை அனுபவம் இந்த வேற்றுமை அனுபவங்களுக்கு இருப்பே இல்லை இது மித்யா சத்தியம் இல்லை ஆகையினால இந்த சத்தியமித்யா விவேகத்தினால இதை நான் நீக்குகிறேன் மோக்ஷம்னாலே தியாகம்ங்கிற அர்த்தம் வந்துடுத்து பாருங்க மோக்ஷங்கிற பதத்துக்கே என்ன ஆடுறது தியாகம் விடுறது சரி இனி மௌனத்தை பத்தி மூணு ஸ்லோகம் சொல்ல போறார் அந்த ஆர்டரை நீங்கள் மறந்துட கூடாது அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும் யமோஹி நியம் அத்தியாக மௌனம் இந்த ஆர்டரில் தான் சொல்லிட்டு வர்றார் ஏன்னா கிரமாத்துன்னு வேற போட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில் நூற்றி மூணாவது ஸ்லோகத்தில் கடைசியில் இருக்கு அந்த ஆர்டர்லையே வராருவர் அந்த முறைப்படியே சொல்லி கொண்டு வருகிறார் ஸ்லோகம் படிக்கலாம் எஸ்மாத் மௌனம் யோகி துதோ நவா ச மௌனத்தை மூனா பிரிக்கிறார் இவர் இவர் பிரிக்கிறத பாக்க போறோம் நாம நூத்தி ஏழுல ஒண்ணு நூத்தி எட்டுல ஒன்னு போறார் மௌனம்னா நாம என்ன நினைச்சுட்டு பேசாம இருக்கிறதுக்கு பேரு தான் மெளனம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் ஆக வாக்கு மெளனம்தான் மௌனம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் வாக்கு வாக் வியாபாரம் பண்ணாம இருக்கிறது வாக் வியாபாரம்னா என்ன அர்த்தம் பேசறதுங்கிற செயலை புரியாம இருக்கிறதுக்கு பேரு மௌனம் அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சுட்டு அதுதான் பிரசித்தமான அர்த்தம் அவர் மௌன விரதத்துல இருக்கார் மௌனி பாபா இப்படி எல்லாம் மௌனமாகவே இருக்கார் ஆக இங்க இங்க மௌனத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏதா இருந்தாலும் இவர் பிரம்மன்லதான் கனெக்ட் பண்ண போறார் தெரிஞ்சு போயிடும் இங்க என்ன சொல்றார் நூத்தி ஏழா ஸ்லோகத்துல மௌனம் என்பது பிரம்மமே மெளனம் என்பது பிரம்மமே மாண்டூக்கிய உபனிஷத்துல பார்த்திருக்கோம் அமாத்திர சதுர்த்தோ வியவஹாரிய பிரபஞ்சோபசவ சிவோத்வைத அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு எட்டாது வாக்கு சொல்லி இருக்கு வாக்குக்கும் எட்டாது மனதுக்கும் எட்டாது மனோவாச்சாம் அகோச்சரா அப்படின்னு லலிதா சாஸ்திரநாமத்தில் கேட்குறோம் வேதம் சொல்லுகிறது எதோ வாச்சோ நிவர்த்தன்தே எதனிடம் வார்த்தைகள் செல்ல முடியாமல் திரும்பி விடுகின்றனவோ மனதும் எதனை அடைய முடியாதோ அதுவே பிரம்மம் என்று வேதம் சொல்லுகிறது எத் வாச்சா அனபுதித்தம் ஏன வாக் அபியுத்தியத்தே ததேவ பிரம்மத்துவம் வித்தி வார்த்தைகளால் எதனை அறிய முடியாதோ எதனால் வார்த்தைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அதுவே பிரம்மம் என்று நீ தெரிந்து கொள் கேனோபனிஷத் ஆகவே சாஸ்திரங்கள்னா என்ன பண்ணுகிறது இது அல்ல சொல்லி என்ன பண்ணுகிறது வஸ்துவ உணர்த்துகிறது அறியப்படும் பொருளாக அல்ல இல்லை ஆக வாகு வியாபாரம் எல்லாம் அதனிடத்துல செல்லாது இன்னொன்னு உண்டு சப்த பிரவருத்தி நிமித்தம் அதனிடத்துல நடக்காது ஒரு பொருளை குறிக்கணும்னு சொன்னா அதுக்கு சாஸ்திரத்துல சில லட்சணங்கள்லாம் இருக்கு சொற்கள் எல்லாம் எங்க எதுவரைக்கும் வேலை செய்யும் எதோட எதோட வேலை செய்யாது அப்படின்னு அதாவது அது ஒரு இனமா இருக்கணும் இப்ப ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் மனிதன் அப்படின்னு நம்மளை பார்த்தோம்னா நம்ம மனிதன் மனிதன்கிற சொல்லு நம்ம மனித இனத்தை சேர்ந்ததுனால மனிதன் சொல்றோம் அப்புறம் சந்நியாசின்னு சொல்லலாம் அப்புறம் வேற எதாம் சொல்ல நம்ம கற்பனை வேற சாதாரணமாக எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டது மனிதன் மனிதன்கிறது ஒரு இனம் ஜாதி மனுஷாதி ஜாதி ஸ்திரீ ஜாதி அதனால தான் ஜாதி வேற வர்ணம் வேறன்னு சொல்கிறோம் வர்ணம்ங்கறது சாஸ்திரத்தினால உண்டு பண்ணப்பட்ட ஒரு சமூக ஏற்பாடு அது வர்ணம் வேற இங்க நம்ம எதுக்கு சொல்றோம் ஜாதி இவர் பத்தி சொல்லணும்னு சொன்னா இவர் இன்ன இனம் மனித இனம்னு சொல்றோம் இவர் பணக்கார ஜாதி ஏழை ஜாதி படித்த ஜாதி படிக்காத ஜாதி எப்படி சொல்லலாம் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் பாட்டு இருக்கு எதுக்கு சொல்கிறோம் ஜாதி இல்லாட்டி குணத்தை சொல்வது இவர் வந்து இந்த இந்த இந்த இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லலாம் இல்லாட்டி என்னதுன்னா அந்த குணத்தைச் சேர்ந்தவர்னு சொல்லலாம் அப்புறம் அவர் என்ன வேலை பார்க்குறாரோ அதை சொல்லலாம் அந்த வேலையை வச்சு சொல்லலாம் அப்புறம் வந்து அது ஒரு பொருளாக இருந்தால் அதுக்கு ஒரு பேர் சொல்லலாம் இது வந்து மைக்கு அப்படிங்கிற மாதிரி இது என்னதுன்னு கேட்டால் மைக்குன்னு சொல்ல ஒரு பொருளாக இருந்தால் சொல்லலாம் ஒரு பொருளாக இருந்தால் அதை சப்தத்தால் குறிக்க முடியும் ஒரு இனமாக இருந்தால் சப்தத்தால் குறிக்க முடியும் குணமாக இருந்தால் அது இங்கிலீஷில் ஃபீச்சர்ஸும் வாங்க சொல்லுவாங்க அது இனமாக இருந்தால் சொல்ல முடியும் குணமாக இருந்தால் சொல்ல முடியும் அப்புறம் வந்து அது ஒரு செயல் இவர் வந்து வேதாந்தம் சொல்லிக் கொடுத்துட்டுருக்கார் அப்படி சொல்லலாம் இல்லை இவர் கட்டடம் கட்டின் இருக்கார் இவர் வந்து ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கார் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லணும் கிரியா அப்புறம் ஒரு பொருளாக இருந்தால் அது பொருளா சொல்லலாம் அப்புறம் சம்பந்தம் இவர் தெரியுமா உங்களுக்கு அவரை தெரியும் இல்லையா அவரோட சம்பந்தி தான் இவர் அவரோட அண்ணா பையன்தான் இவர் அப்படி சொல்லி ரிலேஷன்ஷிப் சம்பந்தம் சொல்றது இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் ஜாதி குண கிரியா திரவிய சம்பந்தம் அப்படின்னு பேர் ஜி குண கிரியா திர சம்பந்தம் இந்த அஞ்சுலதான் சப்தம் பிரவர்த்திக்குமா இதை தவிர வேற எதுலேயும் சப்தம் பிரவர்த்திக்காது நம்ம என்ன பேசினாலும் இந்த அஞ்சுக்குள்ளதான் அது வரும் ஜாதி குண கிரியா திரவிய சம்பந்தம் பிரம்மன் என்ன ஜாதி எந்த இனத்துல சேர்க்கிறது எல்லா இனமும் பிரம்மன் சைதன்யத்தை எந்த இனத்தில் சேர்க்கிறது பிரம்மம் எல்லா இனமும் இருக்கு குணம் இல்ல குணம் அதுக்குன்னு குணம் உண்டோ நிர்குணம் வேறு அதுக்கு அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் ததபாணிபாதம்னு உபனிஷல்கிறது ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப விவர்ஜிதம் என்றுதான் பிரம்மனுக்கு லக்ஷணமே பிரம்மனுடைய லக்ஷணம் ஏதாவது பொருந்துருதா பாருங்க ஜாதி கிடையாது பிரம்மனுக்கு குணம் கிடையாது பிரம்மன் என்ன வேலை செய்கிறது அகர்த்தா அபோக்தா அகர்மஸ்வரூபம் நிஷ்கிரியாக அப்புறம் அது பொருளான்னா அது ஒரு பொருளாக கிடையாது மைக்கு மாதிரி அதுவும் ஒரு சாமானாம் புஸ்தகம் மாதிரி அது ஒரு பொருளானா ஆகாஷத்தை கூட திரவியங்குறோம் ஆகாஷம் மாதிரி ஒரு பொருளாதுண்ணா பொருளும் அல்ல எல்லா பொருளுக்கும் ஆதாரம் அது சொல்ல எது வச்சிருக்கு சம்பந்த எல்லா பொருளுமாக எல்லா வஸ்துமா இருக்கிறதுனால அதுக்கு சம்பந்தம் சொல்ல முடியாது ஆகையினால வார்த்தைகளால பிரம்மத்தை சொல்ல முடியாது பிரம்மத்தை சொல்ல முடியாது ஆகையனால என்னதுன்னா பிரம்மமே மௌனஸ்வரூபமாயிருக்கு பிரம்மம் மெளனஸ்வரூபமாயிருக்கு சித்தம் மெளனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே சுத்த மௌனம்ங்கிறது தான் பிரம்மன் சுத்த மௌனம் என்பால் தோன்றின்னா என்ன அர்த்தம் சுத்த மௌனம் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொன்னா பிரம்ம சைத்தன்யம் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொன்னா மனசு அடங்கிடுறதுதான் சித்தம் மௌனம் வாக்கு மௌனம் செயல் மெளனம் இந்த மௌனத்தையே நிறைய பிரிப்பாங்க காஷ்ட மௌனம்னு ஒன்று அப்படின்னா என்ன தெரியுமோ அர்த்தம் ஜாட காட்டக்கூடாது காஷ்ட மௌனத்தோட அர்த்தம் என்ன தெரியுமோ மௌனம்னு சொன்னால் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு நினச்சுருக்கோம் வாய்தானே பேசாது எழுதி காட்டுன்னா எழுதி காட்டுறது அப்புறம் வந்து ஜாட காட்டுறது இந்த ஜாட காட்டுறதெல்லாம் இல்லாமல் எழுதி காட்டாமல் இருந்தால் அந்த மௌனத்துக்கு பெ பேசாமல் இருக்கணும் ஜாடை காட்டக்கூடாது சைகை காட்டக்கூடாது எழுதி காட்டக்கூடாது வாய் பேசக்கூடாது இந்த மூணும் முழுசாக ஃபாலோ பண்ணினா அதுக்கு பேர் காஷ்ட மௌனம்னு பேர் பூர்ணமான மௌனம் ஒன்று ஜாடகிட காட்ட மாட்டார் சக்கியமா சிரிக்க பாரு அது மௌனம் இல்லைன்னா மனசு வியாபாரம் பண்றதும் காஷ்ட மௌனம் எழுதி காட்டுறது கிடையாது சித் பவான் சுவாமி சொல்லுவார் தீய விஷயங்களை பேசுவதை விட்டு நல்ல விஷயங்களை பேசுவது மௌனத்தின் முதல் படி மௌனத்தின் முதல் படி தீய விஷயங்களை எல்லாம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களை பேசுறது மெளனத்தின் முதல் படி நல்ல விஷயங்களையும் அளவாக நாலு மணிலேருந்து அஞ்சு மணினா க்ளாஸ் முடிக்கணுன்னா முடிச்சுடணும் அழவாக பேசுறது மௌனத்தின் இரண்டாவது படி நல்ல விஷயத்தையும் அளவாக பேசுகிறது நல்ல விஷயங்களையும் அளவாக பேசுகிறது மௌனத்தின் இரண்டாவது படி அந்த நல்லதை பேசுவதையும் விட்டு விடுவது அளவாக பேசுவதையும் விட்டுவிடுவது மௌனத்தின் மூன்றாவது படி இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் போகணும்னா ரெடியாக வேண்டாமா உள்ள ஜீவன் போறது போகிறது வரதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வேற சமாச்சாரம் எனக்கு உலகத்துல ஒருத்தரோடையும் விவகாரம் இல்லை ஏன்னா அந்த உலகத்தை விட்டு நான் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெடியா இருக்கணுமோ இல்லையா அல்ல பிச்சா எடுக்கிறது நம்மளை சுலபமாக வந்து எமனுக்கு நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டாமோ யமதர்மராஜாவுக்கு நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டாமோ நான் ஒன்றும் இதே பண்ணலைப்பா சந்தோஷமாக வரேன் வா போகலாம் போகிற வழியில் எங்கேயோ காஃபி கிடைக்குவேன் ஆஹ் சித்தம் மெளனம் செயல் எல்லாம் மௌனம் அடங்கிறது நான் தானாக அடங்கணும் புரிய வேண்டியது புரிஞ்சா பேசுறதுக்கே தோணாது வேதமே சொல்வது அதிவாதி ந நாதிவாதி நாத்திவாதி பவத்தே பிரம்மனை தவிர வேறு எதுவும் பேச மாட்டானா அது மாத்திரமில்லை அவனுக்கு பேசுறதுக்கே தோணாது பேசி இப்போ என்ன ஆக போகுது பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பேசாததுனாலையும் ஒன்றும் நஷ்டம் இல்லை கீதையில் சொன்ன மாதிரி அதாவது செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை செய்யாததால் ஒன்றை இழப்பதும் இல்லை அதை எப்படி போடுங்க இப்படி போட்டு பாருங்க பேசுவதால் ஒன்றை பெறுவதும் இல்லை பேசாததால் ஒன்றை இழப்பதும் ஏன் இப்படி போடக்கூடாதா நைவ தச கிருத்தேனார்த்தா நான் கிருத்தநேக கஷ்டனா ஆஹா மௌனம் ஆனா இந்த மௌனம் வந்து உபதேசம் பண்ணினா தான் புரியும் இந்த மௌனத்தை பற்றி விளக்கம் இப்ப நான் மௌனமா மௌனமா இருந்து மௌனத்தை பத்தி பேசுறேன்னா மௌனத்தை பேசுறது மூலம் என்னத்தை பேசின்னு இருக்கேன் மௌனத்தை பற்றி பேசின் இருக்கேன் மௌனத்தை பற்றி பேசுறதுனால மௌனம்னா என்னங்கிற அறிவு வருதா இல்லையா அறிவு வருது அப்படி வரணும் இல்லை மௌனமாக இருக்குது நான் குருக்கிட்ட போகிறேன் நான் தட்சிணாமூர்த்திமா இப்படின்னுட்டோன்னு வச்சு கூட இப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது நம்ம பையன் சொல்கிற பொடி போட போகிறாங்கண்ணா இப்படின்னா என்ன சுவாமி இப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு இப்படி இப்படிங்கிறீங்களோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும் கட்டவரல் பரமாத்மா ஆள்காட்டுவிரல் ஜீவாத்மா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் இதுக்கு பேர் தான் ஐக்கியம்ங்கிற அர்த்தம் குறிக்கிறார் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னா இந்த ரெண்டும் என்னதுன்னு கேட்டான்னு வச்சுங்க அடுத்தது கட்டவிரல் பரமாத்மாவை குறிக்கிறது ஆழ்காட்டியவரல் ஜீவாத்மாவை குறிக்கிறது ரெண்டும் சேர்றதுக்கு பேர் தான் ரெண்டும் சேர்ந்துருக்கிற ஐக்கியத்தை என்னது அங்குஷ்ட தர்ஜனீ யோக முத்ரா வியாஜேன தேஹிநா முத்ரா இது இதுக்கு பேர் சின்முத்ரா ஞானமுத்ரானு பேர் அங்குஷ்ட தர்ஜனி யோக அங்குஷ்டம்னா கட்டவரல் தர்ஜனின்னா ஆழ்காட்டி வரல் அங்குஷ்ட யோக முத்ரா வியாஜேன தேஹினாம் தேஹினாம்னா ஜீவானா ஸ்ருத்தியர்த்தம் பிரம்மஜீவைக்கியம் ஸ்ருதியினுடைய தாத்பரியம் பிரம்மஜீ வைக்கியம் தர்சயன் அவதாட்சிவஹா எனும் சொல்றாரு சிவாச்சாரியார் ஜபம் முடிஞ்ச உடனே சொல்றார் அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ராஜேன தேஹினாம் சுத்தியர்த்தம் பிரம்மஜி வைக்கியம் தர்சயன்னோதா சிவகா அப்போ மௌனம் மௌனம் முரே இது மூலமா என்ன புரிய வைக்கிறார் நான் மூலம் ஞானத்தை புரிய அதனால இதுவே தெரியலேன்னு வச்சு பரமாத்மா ஜீவாத்மானால் அவனுக்கு ஆரம்பத்துலேருந்து பாடம் நடத்தணும் அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கணும் ஆள்காட்டி வரல் வந்து ஜீவாத்மாவை புரிக்கிறது பரமா ஜீவாத்மானால் என்னென்ன தெரியாது பரமாத்மான்னால் என்னென்னு தெரியாது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறையாக ஒன்றா வேறேங்கிறது முதல்ல தெரியணும் அப்புறம் ஒன்றுங்கிறது சொல்லணும் அப்புறம் எப்படி ஒன்றுங்கிறது சொல்லணும் எதனால் வேறையாக தெரியறதுன்னு சொல்லணும் இத்தனை விளக்கங்கள்லாம் கொடுத்தா தானே புரியும் இல்லை மௌனம் அது வந்து அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் விழுந்து விழுந்து புஸ்தமாக படிக்கிறீங்க எங்கள் குரு ஒன்றுமே சொல்ல மாட்டார் அப்படி சொல்லுவாங்க வந்து உங்களுக்கு என்னென்னா ஏதோ மாற்றி பார்ப்போமான்னு தோணும் தோணும் எதுவும் தோணுதான் செய்யும் எல்லாேருக்கும் இருக்கிறது தானே இதுக்கு அது பார்த்து பார்ப்போம் பரவாயில்லை இது பரவாயில்லை இது அதுக்கு இது பெட்டராக இருக்குமா இப்படி இருக்குமான்னு ஏதோ மாற்றிகிட்டே இருக்கிறதானே பாருங்கள் உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஒருத்தரும் மருந்து கொடுத்தே கொண்டுடுவாங்க அது அது மாதிரி எல்லா ஆளாளுக்கு ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்றதை கேட்ட உடனே நமக்கும் பார்க்கலாம் அவன் அவர் ஒன்றும் அந்த அவரோட சந்நிதியில போய் உட்கார்ந்தா போர் அப்படி உட்கார்ந்துருப்பார் அப்படி பார்ப்பார் சில சமயம் உங்க சக்ஷு தீட்சப்படும் அப்படி பார்ப்பார் உங்களுக்கு திடீர்னு ஸ்புரிக்கலாம் அது போன உடனே பத்து நிமிஷத்துல வந்தாலும் வரலாம் பத்து வருஷம் ஆகி வராம இருந்தாலும் இருக்கலாம் ஆனா எப்போ வருதோ அது வரைக்கும் நீங்கள் காத்துண்டு இருக்கணும் இது மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய வடநாட்டில் நிறைய இருக்குது போய் வெ வெள்ளாக்காரங்களெலாம் உட்காந்துட்டுருக்காங்க அவர் ஒன்றும் பேசுறது எல்லாம் அங்கே உட்காந்து அவர் வந்து உட்காந்துக்கிறார் எல்லாரும் போய் உட்காந்துக்கிறாங்க அவரை அப்படியே கண்ணம் ஓடிக்கிறார் தியானம் பண்ணுறாரு திடீர்னு இப்படி இப்படி பார்க்குறாரு இவங்களும் அடிக்கடி இவங்களும் கண்ணம் ஓடிக்கிறாங்க இவரும் அப்பப்போ பார்த்துக்கிறாங்க பக்கத்தில் இருக்கணும் பார்த்துக்கிறாங்க அப்புறம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சுன்னா கிளாஸ் எடுத்தேன்னா இல்லையாங்கிற பிரச்சனையும் உங்களுக்கும் என்னன்னா அப்புறம் உடனே ஒரு ஒருத்தரும் எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தது இன்னைக்கு இன்னைக்குதான் நான் இத்தனை நாள்ல இன்னைக்குதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அப்படி இப்படின்னு ஒரு ஒருத்தரும் அனுபவங்களை சொல்றது அதுவும் பேசக்கூடாது மௌன பாபா வச்ச அப்புறம் மிதோ என்ன பண்றது அதனால என்ன நான் இதுக்கு பரிஹாசம் பண்ணுறதுக்காக சொல்ல இப்படிலாம் இருக்கு ஜனங்கள் அதெல்லாம் மௌனம்னு சொன்னால் தான் நினச்சிட்டு இருக்காங்க சொல்ல வேண்டிய மௌனத்தை பற்றி நல்லா பேசிட்டு இனிமே பேச மாட்டேன் சில சுவாமிகள்லாம் உண்டா அந்த காலத்துல சிதம்பரம் இவரே இவர சொல்றாரு தாய்மானவர் அவரோட குருவை சொல்றாரு மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் மௌன குருவேங்கிறார் அப்ப என்ன அவங்க குரு வந்து பேசாமையாவது அவர் நிறைய சொல்லி கொடுத்தாருன்னு வேற சொல்றாரு சொல்லி கொடுத்துட்டு மௌன குருவேங்கிறார் ஏதோ கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் போல் இருக்கேன் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றி பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி அப்படின்னா என்ன அர்த்தம் மௌனி மொழியையும் தப்பினா மௌனி பாபா பேசினதுன்னு அர்த்தம் மௌனி மொழியையும் தப்பி அவர் என்ன பண்ணுவாராம் வகுப்பு எடுக்கிற பேசுவாராம் அப்புறம் வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்பாராம் கேட்பாராம் நிறைய நாள் படிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி திருப்பி நடுப்புறலாம் கேட்கறது இல்லை உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் கேட்டால் அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லுவாராம் அப்படி அப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வகுப்பில் தவிர மற்ற நேரம் பேச மாட்டார் ஏதோ எழுதிட்டுருப்பாரோ ஏதோ ஜபம் பண்ணுவாரோ தியானம் பண்ணுவாரோ வகுப்பில் மாத்திரம்தான் பேச்சு வகுப்பு முடிஞ்சாச்சுன்னா பேசுறது இல்லை அது நல்லது ஆனால் வகுப்பில் பேசணுமா வேண்டாமா வகுப்பு என்ன வகுப்புன்னா மௌன வகுப்புன்னா மௌன வகுப்புக்கு என்னத்துக்கு போ வகுப்பு எடுக்கணும் மௌனத்தை எல்லாம் அங்கங்கே பேசாமல் மரத்தடியில் உட்காருங்கன்னு வேண்டிதானே அதுதான் எல்லோருக்கும் அது புரிய மாட்டேங்கிறது மௌனமாக இருந்தால் மௌனமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஏதோ சாந்தமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் உள்ளுக்குள்ள அலபாயம் என்னெல்லாம் போகும் ஆனால் புரிய வேண்டிய விஷயம் புரிஞ்சால் மனசில் விறத்தியே ஜாஸ்தி வராது விறத்தி வரும் குறைச்சலாக வரும் விறத்தி ஜாஸ்தி வந்தால் தானே விறத்தியெல்லாம் அடங்கிடும் ஏன்னா புரிய வேண்டிய விஷயம் தெளிவாக புரிஞ்சுட்டதுனால மனசில் போராட்டங்கள்லாம் அடங்கிடுறது அடங்கிடுறதுனால இந்த தத்துவம் பிரம்ம தத்துவ சிந்தனையே இருக்கிறதுனால மனசு பெரும்பாலும் அடங்கியே இருக்கு அதுதான் விஷயம் மனசு தபஸ் பற்றியே சொல்றார் மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம விநிகிரகா பாவ சம்சுத்திரித்தேதது தப்போ பதினேழாவது அத்தியாயத்தில் மனசுனால் பண்ணுற தபஸுன்னு சொல்கிற போது மனசை மௌனமாக எண்ணங்களை வந்து ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு நிறைய விஷயம் அங்கே இருக்குது இருந்தாலும் இங்கே நம்ம இதை பார்ப்போம் எஸ்மாத்து வாச்சகா நிவர்த்தன்தே வாச்சகா எதனிடமிருந்து வார்த்தைகள் திரும்பி விடுகின்றனவோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இங்கே மனசாசக வா நிவர்த்தன் மனதும் கூட வார்த்தையுடன் சென்று திரும்பி விடுகிறது அதாவது வார்த்தைகளும் திரும்பி விடுகின்றன எண்ணங்களும் திரும்பி விடுகின்றன அதான் தாத்பரியம் என்னன்னா வாச்சாம் அகோச்சரம் வாங் மனசகா அகோச்சரம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஜாகிரத வாக்குக்கும் மனதுக்கும் பிரம் எட்டாதுங்கிறது எப்ப தெரியுமோ பிரம்மம் புரிஞ்சால் ஒழிய பிரம்மம் புரிஞ்சால் ஒழிய பிரம்மம் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதுங்கிற சென்டென்ஸ் புரியாது யோசிச்சு பாருங்க பிரம்மம் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சு நீ அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன அப்ப அவரையும் எனக்கு தெரியணும் பார்க்க முடியாதுங்கிறதும் எனக்கு தெரியணும் அதே மாதிரி வச்சுங்களேன் இந்த மாதிரி சின்ன வார்த்தை போட்டிருக்கேன் நான் மனதுக்கும் வாக்குக்கும் பிரம்மம் எட்டாதுன்னு சொன்னால் பிரம்மம் புரியாமல் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதுங்கிற அந்த சொற்றொடர் இருக்கேன் வாக்கியம் அது புரியாது அது புரியாது ஓஹோ பிரம்மம் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதா ஓஹோ பிரம்மம்னு ஒன்று அது மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதான் அதை பற்றி மணிக்கணுக்காக பேசிகிட்டு இருக்கார் வாயால் பேசிக்கிட்டே இருக்கார் இவங்களும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க மனசனால் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவரும் வார்த்தையால் சொல்லிக்கிட்டே இருக்கார் ரொம்ப முரண்பாடு அதிகமாக தோணும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த வார்த்தைகளை வச்சு தான் வார்த்தைகள் வார்த்தைகள் எதனை அறிய முடியாதோ எதனால் வார்த்தைகள் எல்லாம் அறியப்படுகின்றனவோ அதுவே பிரம் அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மம் புரியணும் நம்ம பல விதமா சொல்லிக் கொடுக்குறோம் அவஸ்தாத்ரய சாட்சி சொல்றோம் பஞ்சகோஷ சொல்றோம் நாம ரூபம் சொல்றோம் எத்தனை உதாரணங்கள்லாம் சொல்றோம் இதெல்லாம் சொல்லி சொல்லித்தானே புரிய வைக்கிறோம் ஆஹா அதனால புரியறது அப்ப நம்ம சொல்றோம் மனசும் வாக்கும் அதை எட்டாதுங்கிறதும் புரியுறது சாஸ்திரத்துல ரெண்டு வார்த்தையும் இருக்கு அதாவது வாக்கியம் தனக்கு எட்டாத வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விறத்தியால் வஸ்துவை காட்டித்தன்றோ வாக்கியங்கள் இரண்டில் மானமாவது ஏதென்றாயாகில் வாக்கியங்கள் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் கைவில்லை மனசுக்கு எட்டாதுங்கிறீங்க மனசுக்கு எட்டுங்கிறீங்க வாக்கு எட்டாதுங்கிறீங்க வாக்குக்கு எட்டுங்கிறீங்க இப்ப எதோ எடுத்துக்கிறதுன்னா சாதாரணமாக சொல்ற மாதிரி சொல்ல முடியாது இப்படி வழக்கமாக உபதேசிக்கிற முறைப்படியில உபதேசிக்க முடியாது எல்லாத்தையும் நீக்கிற முறையில தான் அதை சொல்லி கொடுக்க முடியும் தன்பதி அல்லா பேர்கள் தமை அல்லன் அல்லன் என்றாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதெல்லாம் மாதிரி எல்லா நேத்தி நேத்தி தி வாக்கியேன போதைய இன்னொரு பாஷையில சொன்னா சொற்களால் சொற்களால் பிரம்மத்தை உணர்த்த முடியாது சொற்களை முரண்படுத்தினால் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளலாம் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கான் ரிவீல் அப்சல்யூட் திங் இஃப் யூ கான்ட்ரடிக்ட் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்சல்யூட் திங் நாங்கள் அதாவது வார்த்தைகளால் மேற்பொருளை சொல்ல முடியாது வார்த்தைகளை முரண்படுத்தினோன்னு வச்சு கூட காலம்புற பிராத்தஸ்மரணத்துலேயே அவோமர காலம்போம் மனசா வச்சர் மனசா வச்சமிய நிவிலா எது அனுகிரகேண எதனுடைய அருளால் எல்லா வார்த்தைகளும் புலப்படுகின்றனவோ அதை சொல்ற போதே நமக்கு புரியுது உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்காள் எப்படி பாருங்க திருமூலர் உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்காள் பேசணுன்ன பார்த்து ஊமேங்கிறார் உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்காள் கரையற்றதொன்றை கரைகாணல் ஆகுமோ திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தார்க்கு புறையற்றிருந்தான் புரிசடையோனே அர்த்தம் வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு தெரியுமோ அதாவது இந்த மனதுக்கும் வாக்குக்கும் மெய்ப்பொருள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த மெய்ப்பொருள் மனதுக்கும் வாக்குக்கு எட்டாதுன்னு புரியணும்னு சொன்னா மெய்ப்பொருள் புரிந்தால் ஒளிய மெய்ப்பொருள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதுங்கிற வரியானது சொற்றொடரானது வாக்கியமானது சென்டென்ஸ் ஆனது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லாட்டி வெறுமனை ஏதோ கிழிப்பில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டுருப்போமே தவிர அர்த்தம் புரிஞ்சு சொல்ல மாட்டோம் அதனால் என்ன சொல்கிறார் எஸ்மாத்து வாச்சகா நிவர்த்தன்தே எதனிடமிருந்து மனதுடன் அதில் இங்கே வாக்கு தான் ரொம்ப முக்கியம் வேதத்தை அப்படியே எடுத்துன்னு விட்டார் எத்தோ வாச்சோ நிவர்த்தன்தே அப்ராமனசா சஹா அப்படின்னு வேதத்துல இருக்கு அது வந்து அது வந்து அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது என்று எங்கள் பெரியோர்கள் அறிந்து சொன்னதை நாங்கள் கேட்டு அறிந்திருக்கிறோம் எப்படி ஏதாவது இந்த மந்திரத்தை தான் அடிக்கடி சொல்லணும் அந்நேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தாத் அதி இதி சும பூர்வேஷம் ஏனஸ்தத் கேனோ பரிஷத் மந்திர அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது இப்படிதான் பிரசன்டேஷன் சொன்ன உடனே அது என்று எங்கள் முன்னோர்கள் சொல்ல கேட்டு நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதனால் நீங்க அறிஞ்சீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் அவன் சிஷ்யனே சொல்றான் அதை நான் அறிந்தேன் என்று சொல்லவில்லை அறியவும் விரும்பவில்லை அப்படின்னா என்னப்பான் அதுவே நான் அப்படின்னா நாகம் மன்னே சுவேதேதி வேதச்ச யோன தத்வேத நோன வேதேதி அது அரிபடும் பொருளாகவும் அரிபடா அறிபடா பொருளாகவும் இல்லை அறிவாகவே இருக்கிறேன் ஆக வார்த்தையால இது பண்ண முடியாது எத்து யோகிபி கம்யம் தது மௌனம் தது மௌனம் யோகி பீகின்னா இந்த இடத்துல யோகிகளால் அப்படின்னு அர்த்தம் யோகிகளால்னா சங்கராச்சாரியர் இந்த இங்க எந்த யோகிகளை சொல்றாருனா ஞான யோகிகளால் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் யோகினா அங்க உட்கார்ந்து யோகியை சொல்லல எதெல்லாத்தையும் விட்டு விட்டு காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ ஒரு தனி இடத்துக்கு போய் உட்கார்ந்து தியானம் பண்ற யோகியை சொல்லல சமாதி யோகியை சொல்லல ஞான சொல்றார் இவனுக்கு பிரம்மமே மௌனம் யோகத்தில் அங்கம் என்ன பேசாமல் இருக்கணுங்கிறது மெளனம் யோகத்தில் யார்கிட்டையும் பேசாமல் போய் தியானம் பண்ணு அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறார் மௌனமே பிரம்மனே மௌனமாக இருக்கிற போது நான் என்னத்தை மௌனத்தை ஃபாலோ பண்ணுறது ஆஹா பிரம்ம மெளனம் எத்து யோகிபிஹி கம்யம் தத்து மெளனம் அது மௌனம் மௌனம்னா என்ன அர்த்தம் பிரம்மன் அர்த்தம் அது அதாவது சொற்களை கடந்தது அப்படின்னு அர்த்தம் சொற்களை கடந்த மெய்பொருள் பிரம்மம் புதஹா சர்வதா பவேத் அறிங்க புதன்ன யார் இங்க ஸ்ரவண பண்ணினவன் புதனானவன் புதன்ன புத்திமானானவன் எப்பவும் அந்த மௌனமாகவே இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னை பிரம்மமாகவே உணர்ந்திருக்கட்டும் அதுதான் இது எதுக்கு இவ்வளவு நேரம் பண்றீங்கன்னா அந்த மௌனம்ங்கிறது இப்படி அர்த்தத்தை சொல்ற மௌனம் வாக்கு கெட்டாத பிரம்மமாகவே தன்னைத்தான் உணர்வான் ஆக அப்படின்னு அர்த்தம் புதாத் எத்து யோகிபிஹி கம்யம் மௌனம் புத தௌனம் சர்வதா பவேத் எப்பொழுதும் தன்னை அந்த பிரம்மமாகவே கருதி கொண்டிருக்கட்டும் உடம்பு இருக்கு மனசு இருக்கு உலக விவகாரம் இருக்கு நான் விவகாரத்தை குறைச்சு அதிகமா அதையே நினைக்கிறேன் அந்த வஸ்துவையே நினைக்கிறேன்னு மௌனம் பவேத்னா என்ன அர்த்தம் மௌனமாகவே இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மமாகவே தன்னை உணர்ந்து கொள்வான் ஆக அடுத்தது இன்னொன்னு சொல்றோயஸ்மான் तद्वत्त्वं केन शक्यते प्रपंचो यदि वक्तव्यः सोपि शब्दविवर्जितः वाचो यस्मान् निवर्तन्ते तद्वत्त्वं केन शक्यते प्रपंचो यदि वक्तव्यः சோபி சப்தபிவர் இந்த ஸ்லோகத்தில் ஞானந்தான் மௌனம்ங்கிறார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் பிரம்மந்தான் மௌனம்னார் ஞானமே மௌனம்ங்கிறார் அதாவது அதை புரிஞ்சிருக்கிறது மௌனத்தை புரிஞ்சிருக்கிறது தான் மௌனம் மௌனத்தை புரிந்திருப்பதுதான் மௌனம் என்னை வாய்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தாய்மான் ஒரு பாட்டுல மரபும் செய்தாண்டி அடக்கிப் புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன் மடக்கிக் கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கமாகி பிதற்றி திரிந்தேன் ஆஷா பிசாச்சை துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கிக் கொண்டாண்டி அதுக்கு முதல் பாட்டு பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கமாகி பிதற்றி திரிந்தேன் ஆஷா பிசாச்சை துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கிக் கொண்டாண்டி அதுக்கடுத்த பாட்டு தான் அடக்கிப் புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன் மடக்கிக் கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி இங்க என்ன சொல்றது இந்த ஸ்லோகத்தில் பாருங்க ஆக பிரம்மத்தை பற்றி பேச முடியுமா பிரம்மத்தை பற்றி பேச முடியாதுன்னு பேச முடியும் பிரம்மத்தை பற்றி பிரம்மத்தை வார்த்தையால விளக்க முடியாதுன்னு சொல்லி வார்த்தையால விளக்கி சொல்லி வார்த்தையால் விளக்க முடியாதுன்னு சொல்லி சிஷ்யனுக்கு புரிஞ்சு புரிய வைக்க முடியுமா முடியாதா முடியும் ஆகையினால அந்த பிரம்மத்தை பற்றி எப்படி சொல்வது வார்த்தையால் எப்படி சொல்வது இது ஞானம் ஞானத்தினால சொல்கிற இந்த வரப்பா தான் சொல்லாமல் சொல்லிங்கிறாங்க பாருங்க சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பேசா அனுபூதி பிறந்ததுவே பாட்டெல்லாம் இருக்கேன் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வான் அதை எப்படி சொல்ல முடியுங்கிறார் அதாவது வாச்சோ எஸ்மாத் நிவர்த்தந்தே அங்கே எஸ்மாத் வாச்சோ நிவர்த்தந்தே மாத்தி போட்டிருக்காரு இங்கே வாச்சகா எஸ்மாத் நிவர்த்தந்தே சொற்கள் எதனிடமிருந்து திரும்பி வருகின்றனவோ அதனை தத்து வக்தும் கேன சக்கியத்தே அதை யாரால் சொல்ல முடியும் யாரால் சொல்ல முடியும்னா சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு வந்து உபதேசிக்க முடியும் இருந்தாலும் அதை வந்து அதை சொல்லி புரிய வைக்கலாம் ஆனாலும் என்னன்னா அந்த ஞானத்தை பக்குவம் உள்ளவனால தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர பக்குவம் இல்லாதவனுக்கு அது விளங்காது கேன சக்கியத்தை தத்து வக்தும் கேன சக்கியத்தை எவனால அந்த அதை சொல்ல முடியும் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனை எப்படி சொல்ல முடியும் ஓரளவுக்கு வார்த்தைகளை முரண்படுத்துவதன் மூலம் ஓரளவு உணர்த்தலாமே தவிர ஓரளவு இல்லை நன்றாகவே உணர்த்தலாம் ஆனால் வார்த்தைகளுக்கு வரையறை இருக்கிறது வேர்ட்ஸுக்கெல்லாம் லிமிட்டேஷன் இருக்கு சப்தங்களுக்கெல்லாம் வரையறை இருக்கு ஆனால் வரையறைக்குட்பட்ட சப்தங்களை முரண்படுத்தி ஒரு அனோரணியான் மகத்தோ மகியான் அது பெரியதில் பெரியது அது சிறியதில் சிறியது அது வெகு தூரத்திலும் இருக்கிறது வெகு சமீபத்திலும் இருக்கிறது இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு போட்டு தான் நம்ம சொல்றோம் அதை சொல்ற போது அது புரியுறது வஸ்து புரியுது ஆகையினால எப்படி அதை சொல்ல முடியுங்கிறார் அந்த பிரம்மனை போய் எப்படி பேச முடியும் வாக்குக்கு எட்டாததை எப்படி வார்த்தையால் சொல்லிவிட முடியும் அது ஞானத்தோட மகிமையை சொல்றார் சரி உலகத்தை பத்தி பேசலான்னு சொன்னா இந்த உலகமாவது உருப்படியா இருக்கான்னு கேக்குற ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா உருப்படியா இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எதுக்குமே ஆதாரமே இல்ல அனிர்வச்சனீயம் ரெண்டு அநீர்வச்சனையும் பிரம்ம அநீர்வச்சனீயம் ஆனா அது சத்து அது பிரம்ம அனிர்வச்சனீயம் சத்து இதுவும் அனிர்வச்சனியம் சதசத்தியம் அநீர்வச்சனீயம் இது சத்துமல்ல அசத்து இந்த பிரபஞ்சத்தோட மூலத்தை போய் பார்க்க போனோமானா இது எங்கே இருக்கு எப்படி இந்த வாழ்க்கை ஒரு புரியாத புதிராக இருக்கு இது யார் முழுமையும் இந்த புதிரை விடுவிக்க முடியும் அதுதான் ரெண்டாவது சொல்றாரு எதி பிரபஞ்சா வக்தவியா சஹாபி சப்த விவர்ஜிதா அதை பத்தியும் பேச முடியாது இப்ப விஷயம் என்னன்னா விஷயம் தெரிஞ்சா பிரம்மத்தை பேச முடியாது விஷயம் தெரிஞ்சால் பேச முடியாது பிரம்மத்தை பற்றியும் பேச முடியாது பிரபஞ்சத்தை பற்றியும் பேச முடியாது இது ஞானம் ஏற்பட்டவனுக்கு விஷயம் புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் பிரம்மத்தை பற்றி பேச வேண்டிய இடத்துல யாருக்கா பேசி புரிய வைக்க முடிஞ்சால் புரிய வைப்போம் இல்லாட்டியும் எல்லார்ட்டையும் போய் பேசின்னு மாட்டோம் ரோட்டில் எங்கேயா ஒரு மைக்கை வச்சுண்டு எல்லோரும் வாருங்கள் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படி சொல்லி கூப்பிட முடியாது எங்கேயா மைக்கை வச்சுட்டு ஒரு இது பண்ணிட்டு கத்த முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது நீ தெரியுமா உனக்கு ரோட்டில் ஒருத்தன் போயின்ட்டு இருக்கணும் கூப்பிட்டு நீ பிரம்மஸ்வரூபம் சச்சிதானந்தம் தெரியுமா உனக்கு அப்படின்னா இப்படி ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பான் நம்ம இங்கே வந்து வகுப்பில் உக்காந்து சாதன சதுர்த்தேசம் பற்றி அதெல்லாம் சொன்னதுக்கப்புறமே நாமரூப விவர்ஜிதம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கிற பரோக்ஷானுபூதியில் நூறு ஸ்லோகம் போயிடுச்சு புரிஞ்சுதுன்னு சொல்லிக்க முடியல புரியலன்னு சொல்லிக்க முடியல அப்படித்தான் போயின்னு இருக்கு இது மகா தத்துவமாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லலாமே அதாவது விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் பேசாமல் இருப்பான் அன்யா வாச்சோ விமுஞ்சத்த ஏ தது அமிர்தசேத்து உபனிஷத் மந்திரம் ஆகையினால மற்ற வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு இவனுக்கு தோன்றதும் இல்லை பிரம்மத்தையும் பேச முடியாது தான் பிரம்மத்தையும் பேச முடியாது இந்த பிரபஞ்சத்தை பேசினா இது பிரபஞ்சமே இருப்பற்றதாக இருக்குது இந்த இருப்பற்றதை போய் பேசி என்ன பிரயோஜனம் பிரம்மத்தை பற்றி பேச பக்குவம் இல்லாதவங்ககிட்ட பேச முடியாது அந்த வார்த்தை போடுங்க பிரம்மத்தை பற்றி பக்குவம் இல்லாதவங்ககிட்ட பேச முடியாது அது மாத்திரம் இல்லை பக்குவம் இருக்கிறவங்ககிட்டே பேசிகிட்டே இருக்கக்கூடாது பக்குவம் இருக்கிறவங்ககிட்டே நான் வந்து இல்லை அவருக்கு ரொம்ப பக்குவம் இருக்குது விடப்படாது அவரை அதுவும் அவஸ்தை புரிஞ்சுடுதோ இல்லையோ நீயும் போய்ட்டுவான் நானும் போய்ட்டோனே அவ்வளோதான் பக்குவம் இருக்கிறவங்கிட்ட எவ்வளோ பேசணுமோ அவ்வளவு பேசிடணும் பிரபஞ்சத்தை பற்றி பேசலான்னு சொன்னால் இப்போ என்னென்னா எல்லாருக்கும் இப்போ முக்கியமான டாபிக் வந்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமோ மே மாதம் லோக்சபா எலெக்ஷன் அதுதான் இப்போ கரண்ட் ஈவெண்ட் என்ன ஆக போகிறதுனா நாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு தெரிய போகிறது நாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்ம பரம்பரா வருங்கால தலைமுறையெல்லாம் எவ்வளவு புண்ணியங்கள்லாம் பண்ணியிருக்கோ தெரிய போகிறது இதை போய் பேசி என்ன போகிறது யாராவது விடுவானா ஒருத்தனா உருப்படியாக இருக்கிறதுக்கு ஒருத்தன் விடுவானா இவன் முன்னேற முன்னேறணுன்னா இன்னொருத்தன் பின்னாடி இழுக்கிறதுக்கு தானே இருக்கான் ஒருத்தன் முன்னேறினா இன்னொருத்தன் வந்து பிரித்து இழுக்கிறதுக்கு தான் ரெடியாக நிற்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் என்னென்ன இதை பற்றி இப்போ இப்போ உங்களுக்கு தோன்றுறது இல்லையா அது என்னத்துக்கு சுவாமி லோக்சபா எலெக்ஷனை பற்றி நம்ம எழுந்துக்க ஆரம்பிப்பானே அப்படின்னு லோக்சபா எலெக்ஷன் வந்து புரியாதே புதிர் எல்லாம் அவ மண்டையை சொரிஞ்சுட்டு இருக்கான் தெரியாது அது மாத்திரம் இல்லை இந்த பிரபஞ்சத்தோட மூலத்தை போய் பார்க்க போனால் இந்த மாயையை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான் அநிர்வச்சனியம் சதசத்யாம் ந ரூபேக தோப்பலத்தை நான் தோ நச்சாதிர் நச்ச இது பேசி பிரயோஜனம் இல்லை அதை ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆகையினால புரிஞ்சுன் இருக்கிறது தான் மௌனம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதாவது உலகத்தை பற்றி பேசி யாதொரு பயனும் இல்லை பிரம்மத்தை பற்றி பக்குவப்பட்டவங்கிட்ட ஓரளவுக்கு தான் பேச முடியும் அது நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் ஓரளவுக்கு தான் பேச முடியும் ஆகையினால இந்த புரிந்துணர்வோட இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போ அவ்வளவுதான் இந்த விழிப்புணர்வோடு இந்த புரிந்துணர்வோடு வாழ்வாயாக என்பது கருத்து அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் பற்றி சொல்றதுக்கு யாருக்கு முடியும் பிரபஞ்ச கொஞ்ச நேரம் உலக விஷயம் பேசலாமேன்னா அதுவோ பிரயோஜனம் இருக்கு அதை பத்தி பேசி யாதொரு பிரயோஜனமும் இல்லை அது அனிர்வச்சனீயமா இருக்கு ஆஹா பிரம்ம அநீர்வச்சனீயம் மாயா அனிர்வச்சனீயம் ஆனால் ஞான் வச்சுக்கோங்க பிரம்ம அனிர்வச்சனிய சத்து மாயா சதசத் அனிர்வச்சனீயம் சத்துன்னோ அசத்துன்னோ சொல்ல முடியாத அனிர்வச்சனீயம் இந்த ஜானந்தான் மௌனம் எந்த ஜானம் மௌனம் பிரம்ம மாயா அனிர்வச்சனீயம் மாயா எப்படி அனிர்வச்சனீயம்ங்கிற ஞானம் எனக்கு இருக்கு பிரம்மன் எப்படி அனிர்வச்சனீயங்கிற ஞானம் இருக்கு அந்த ஞானமே மௌனம் ஆகையினால வாயை எதுக்கு பகவான் கொடுத்துருக்கார் சந்தேகம் வந்து இப்போ எதுக்காக பகவான் அப்படின்னா எதுக்கு பகவான் வாயை கொடுத்துருக்காருண்ணா பகவான் எதுக்கப்பா வாயை கொடுத்துருக்காருண்ணா உனக்கு என்ன வேணுங்கிறத வாயை திறந்து சொல்கிறதுக்க கம்யூனிகேட் பண்ண வேண்டியதை ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணணும் இல்லை நான் மௌனமாகவே இருப்பேன் நீங்களே புரிஞ்சு குறிப்பறிந்து செய்யணும்னா சொன்னாலே குறிப்பறிய முடியல இனி சொல்லாமையே குறிப்பறிஞ்சு அவன் செய்ய போகிறான் சொன்ன சொன்னால் மாத்திரம் போகிறேன் அது ஒருத்தனுக்கு நோட்டில் எழுதி கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பேப்பர் அடிக்கடி அவன் தொலைச்சு விட்றான் அப்புறம் உடனே நம்ம அதை ப்ரிண்ட் போட்டு ப்ரிண்ட்டு போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு அது மாதிரி முப்பத்தஞ்சு ப்ரிண்ட்டு போயிடுத்து காரியம் நடக்க மாட்டேங்குது பேச வேண்டிய இடத்துல வாயை திறந்து கடவுள் எண்ணத்துக்கு வாயை கொடுத்துருக்காரப்பான் வாயை கொடுத்துருக்கிறது தேவையான விஷயங்களை நல்லா பேசுகிறதுக்காக தான் கொடுத்துருக்காரு ாட்டி வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய கருவி நமக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான கரணமாச்சே இந்த வாக்கால் வாழ்த்த வாயும் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் வாயே வாழ்த்துகின்றாய் இந்த வாய் எதுக்காக கொடுத்துருக்கார் பகவான் அபரோக்ஷ அனுபூத்தியே படிக்கிறதுக்காக கொடுத்துருக்க பாராயணம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கார் அப்படி வச்சுக்கலாம் ஆ வாயை பயன்படுத்தணும் அதனால் இதுலேருந்து மௌனங்கிறது பேசாமல் இருக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை ஞானந்தான் பிரம்மந்தான் மௌனம் பிரம்ம ஜானந்தான் மௌனம் ஆகையினால அளவாக தேவையாக பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசு இல்லாட்டி ரொம்ப பேசினாலே கம்யூனிகேஷன் கேப் வரும்பொழுது பேசாமல் இருந்தால் எவ்வளவு கம்யூனிகேஷன் கேப் வரும் அது நிறைய பேருக்கு புரியறதில்லை ஏதோ தத்துவம் பேசின்னு தத்துவம்னு சொல்லுவாங்க தத்துவமாகவே இருக்காது சரி அப்ப என்னது அடுத்த மௌனம் என்னது அதெல்லாம் வந்து சாதகர்கள் கடைபிடிக்கிற மௌனம் என்னதுன்னா பேசினா ஓவரா வம்பு வருது ஆகையினால பேசாமல் இருந்து பழகிறது அது சொல்றார் அது சாதகர்களுக்கு இது வந்து ஞான அடைஞ்சவனுக்கு ஞானத்தை பெற்றவன் மௌனமாக இருக்கணும்னு பேசாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா பேசலாம் தேவையானதை பேசலாம் எனக்கு இது வேணும் டாக்டர்கிட்ட போய் காஷ்ட மௌனம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து காஷ்டம் மௌனம் பக்கத்தில் அதுக்கு ஒரு இன்டர்பிரட்டர் வர வேணும் அவர் இவர் மௌன சாமியார் காலையிலேருந்து ஒரு மாதிரி மயக்கமாகவே இருக்கார் என்னென்னு சொல்லவும் மாட்டேங்கிறாரு நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவர் ஒரு சீட்டு எழுதி கொடுப்பார் இதுக்கு நான் வெட்டினரி டாக்டர் தான் பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் அதுதான் தடவி கிடவி பார்த்து இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா டாக்டர்ட்ட போனால் வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்லோக அபரோக்ஷான உதி எல்லாம் படிச்சு இதெல்லாம் படிச்சா ஒழுங்காக இருப்போம் நம்ம படிச்சதை கூட காமிச்சுக்க மாட்டோம் அதுதான் சொல்றாரு போதம் கிரா மௌனம் துளானாம் பிரயுக்தம் பிரம்மவாதிபி மௌனம் பிருக்திரிபி நான் அப்பப்பா சொல்லுவேன் இங்க ஏதாவது நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவேன் நான் இனிமே பேச போறது இல்லை ஐயோயோ கூட்டம் ஜாஸ்தியாயிடும் சமாளிக்க முடியாது பேச மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் வாயத்துலேருந்து பேசினீங்கன்னா தான் கூட்டம் குறைவாக இருக்கும் நம்ம நார்ம நர்மதை நடத்திட்டு போகலாம் இப்படி நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடும் எங்களால் சமாளிக்க முடியாது அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட இருக்கிறவங்களே சொல்கிறாங்க கரெக்டு தான் பேசினா என்னென்னு தெரிஞ்சு போய்டும் பேசினா நம்ம சக்தி என்ன எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் பேசாமே இருந்தோம்னு வச்சுங்களேன் மௌனம் சர்வார்த்த சாதகம்னா அது எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் அது கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த பொண்ணுகிட்ட நீ பண்ணிக்கிறியான்னு கேட்டால் பேசாமல் இருந்துடுதுன்னு வச்சுங்களேன் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறீனுட்டான் அப்புறம் வச்சுக்கலான் இருக்கேன்னு அது புரியணும் என்ன பண்றது மௌனம் இதுவா ஒன்னு மௌனம் பிரம்ம அஸ்மிங்கிற தியானத்தில் இருமனை பற்றி பேச முடியாது பிரபஞ்சத்தை பத்தி பேச முடியாது அப்படிங்கிற புரிந்துணர்வோட இரு இதுவா தத் அப்படி இரு தத்து மௌனம் பவேத் என்று அந்த மௌனத்தை மௌனம்னா ஞானம்னு அர்த்தம் இந்த இடத்துல மௌனமாக ஞானத்தோடு இருன்னு அர்த்தம் இந்த ஞானத்தோடு இரு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்றார் சதாம் சகஜ சங்கீதம் நல்ல வார்த்தை சாதுக்களுக்கு ஞானிகளுக்கு அது இயல்பானது சகஜ சங்கீதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு மௌனம்ங்கிறது இயல்பானது மௌனம்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் செயலில் ஒரு ஒரு அமைதி பேச்சில் ஒரு அமைதி மனசில் அமைதி காரணம் என்ன அறிவு இருக்கிறதுனால அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி நெஞ்சிலே அமைதினு போடுங்க தப்பு இல்லை அறிவிலே தெளிவு நெஞ்சிலே அமைதி நெஞ்சிலே அமைதியாக இருக்கிறதுனால சொல்லிலும் அமைதி செயலிலும் அமைதி அதில் தெரியப்படுது இது அவங்களுக்கு இயல்பாகிறதான் சகஜசங்கிதம் அடுத்த வரிய நாளைக்கு பார்க்கலாம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வாப்ததேகாஜ தஷிணாமூர்த்தே நம அய்யனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி